அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் காலமனைத்திலும் நிறைந்திருக்கின்ற கடவுளுடைய திருவிடிகளைச் சார்ந்திருப்பவர்கள் பிறப்பு இறப்பு சுழல் நிறைந்த பெருங்கடலைக் கடப்பார்கள் இறைவனுடைய திருவடிகளை சார்ந்திராதவர்கள் பிறப்பு இறப்பு சுழல் நிறைந்த பெருங்கடலை கடக்க மாட்டார்கள் இதுதான் இந்த குரலனுடைய பொருள் இந்த கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் கடவுளை பத்தின இலக்கணத்தில் இது ரெண்டாவது முறையாக இறைவன்கிற சொல் வந்திருக்கு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் முதல்ல பார்த்தோம் அஞ்சாவது குரலில் இந்த பத்தாவது குரலில் மறுபடியும் இறைவன் அப்படிங்கிற சொல் வந்திருக்கிறது திருவள்ளுவர் தெய்வங்கிற சொல்லையும் இறைவனுங்கிற சொல்லையும் பயன்படுத்தி இருக்கிறார் கடவுளுங்கிற சொல்லத்தான் அவர் பயன்படுத்தலை இருந்தாலும் பெரியவர்கள் காலங்காலமாக இந்த பகுதிக்கு கடவுள் வாழ்த்து அப்படின்னு தான் பெயர் வைத்திருக்கிறார்கள் திருவள்ளுவர் அரசனுக்கும் இறைன்னு சொல்லுவார் இறைமாட்சிங்கிற அதிகாரம் இருக்கு பொருட்பாளில் முதல் அதிகாரம் அதுதான் அதில் அரசனுடைய இலக்கணங்களை எல்லாம் சொல்கிற போது இறைவன்தான் அரசனை குறிப்பிடுறார் சாஸ்திரப்படி இறைவன் வேறு அரசன் வேறு கிடையாது ராஜா வேற ஈஸ்வரன் வேறு இல்லைங்கிறது நம்முடைய பரிபூர்ணமான ஒரு ஸ்ரத்த அந்த காலத்தில் ஏன்னா கடவுள் அரசன் வடிவில் வந்து நமக்கு மக்களையெல்லாம் வழி நடத்தி செல்கிறார் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு அந்த காலத்தில் இருந்தது அரசன் கையில் செங்கோல் ஆகிய தர்ம தண்டத்தை வைத்து கொண்டு சிம்ஹாசனத்தில் அமர்த்தப்பட்டு விட்டால் அவரை சாட்சாத் மகாவிஷ்ணுவாக கருதப்படுகிறார் திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேன் அப்படின்னு ஆழ்வார் பாடினார் ஆ மன்னர் வேறு திருமால் வேறு அல்ல அப்படிங்குற ஒரு எண்ணம் ஒரு காலத்தில் நம்ம நாட்டில் எல்லா மக்களிடத்துலையும் இருந்தது அதற்கு காரணம் பல ஆழ்ந்த நம்பிக்கைகள் நம்பிக்கைகள்ங்கிறது அறிவுபூர்வமான நம்பிக்கைகள் மூட நம்பிக்கையோ குருட்டு நம்பிக்கையோ நாம் இறைவனை சார்ந்திருந்து இறைவுணர்வோடு ஆட்சி செய்ய வேண்டும்கிற எண்ணம் ராஜாவுக்கும் இருக்கும் எல்லா நாடுகள்லேயும் ராஜபரம்பரைக்கு அரச பரம்பரைக்குன்னு சடங்குகள்லாம் இருக்கின்றன நம்முடைய வைதிக மதத்துலேயும் ராஜாவை பட்டாபிஷேகத்தில் சடங்குகள்லாம் பண்ணி எப்படி கல்யாணத்தில் பண்ணுறோமோ அது மாதிரி சடங்குகள்லாம் பண்ணி கடவுளாகவே மதித்து எல்லோரும் அவரை போற்றி வணங்குவார்கள் இந்த பட்டாபிஷேக ரிச்சுவலை பற்றி குறிப்புகள்லாம் இராமாயண மகாபாரதத்தில் காணப்படுகின்றன திருவள்ளுவர் இங்கே சொல்லக்கூடிய கடவுளின் இலக்கணம் இறைவன்தான் ஐந்தாவது குரலிலும் பத்தாவது குரலிலையும் இறைவன் என்ற சொல்லை பார்க்கும் பொழுது அங்க முதல்ல பார்த்தபோது இறைவன்கிற சொல்லுக்கு இடத்தால் எங்கும் நிறைந்திருப்பவர் இறைந்திருப்பவர் தேசவியாபின்னு அர்த்தம் அவர் ஆகாசத்தையும் வியாபித்திருக்கிறார் ஆனால் இந்த பத்தாவது குரலில் சொல்லப்படுகிற இறைவன்கிற சொல்லுக்கு பொருள் காலத்தை வியாபித்திருப்பவர் கால வியாபி கடந்த காலமும் நிகழ்காலமும் வருங்காலமும் அவர்தான் ஆக இறைவன் கால வடிவமாக இருக்கிறார் காலகாலன்னு கடவுளுக்கு ஒரு பெயர் காலின்னு அம்பிகைக்கு ஒரு பெயர் கால ரூபிணியாக இருக்கிறாள் பத்ர நல்ல காலத்தை உடையவள் நல்ல கால ரூபியாக இருக்கிறாள்னு அர்த்தம் அம்பிகை கோரப் பற்களை எல்லாம் காட்டி கொண்டு நாக்க தொங்க போட்டிருக்கிற மாதிரி படங்கள்லாம் பார்க்கிறோம் கையில் கத்தியெல்லாம் ஏந்தி கொண்டு அதனுடைய பொருள் என்னென்னா காலம் வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா நாளென்ன ஒன்று போல் காட்டி உயிரி இருக்கும் வாழ் அது உணர்வார் பெறின்னு நிலையாம அதிகாரத்தில் சொன்னார் அது இந்த காலம் நம்ம காட்டி கொண்டிருக்கு நல்ல காரியத்தை சீக்கிரம் செய் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இந்த காலத்தை கடவுளாவே நாம பார்க்கிறோம் காலிங்கிறது காளி வேற இந்த அள்ளா வந்து பழக்கத்துல தமிழ்நாட்டில் கேரளாவில உண்மையிலேயே காலி மங்களம் அப்படிதான் சொல்ற வழக்கம் சம்ஸ்கிருதத்துல பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்